ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் மாகமாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மாக ஸ்நானம் செய்ய வேண்டியதான முறையை பார்த்து நிறோம் அப்படி நாம் உத்தியோகம் விஷயமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் நகரங்களில் வாசம் பண்ணினாலும் கூட இந்த மாதத்திலே ஒரு நாளைக்காவது பக்கத்தில் உள்ள நதிகளுக்கு தேடிட்டு போய் ஸ்நானம் பண்ணணும்னு நமக்கு மகரிஷிகள் சொல்கிறார் கட்டாயம் ஒரு நாளைக்காவது புண்ணிய நதிகளை தேடிட்டு போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படி போய் ஸ்நானம் பண்ணுற பொழுது முதலில் கால ஒரு தடவை வெறும்னா ஸ்நானம் செய்துக்கணும் பிறகு அந்த நதிக்கரைக்கு போயிட்டு அங்கே அந்த ஸ்நானத்தை செய்யணும் அப்படி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு ஸ்நானம் செய்யணும்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மாகமாசே ரட்டந்தியாபகா கிஞ்சித் அபியுஜிதே ரவௌ பிரம்மக்னம் வா வா கம்பதந்தம் புனிமஹே மகரஸ்தே ரவோமாகே गोविंदा गोविंदच्युतमाधव स्नाने मेदेव यथोक्तफलदोभव कृष्णाच्युत निमज्जा प्रभाते स्म शुभोदक अन मघस्नान सुप्रीत समर दुखदारिद्र्यनाशा श्री विष्णस्तोषण चातस्ना करोम्यद मघे पाप विनाशनम அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணணும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னென்னா இந்த மாக மாசத்தில் அனைத்து தீர்த்தங்களும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறது இதை மனசில் வச்சுண்டு அப்படி வெளிச்சம் வந்த பிறகு சூரியன் உதிக்கிற இந்த நேரத்தில் நான் இந்த ஸ்நானத்தை பண்ணுறேன் இதனாலே சுத்தி அடையாதவன்னு ஒருவருமே இருக்க முடியாது பிரம்மஹத்தி தோஷம் செய்தவனானாலும் சரி கல் குடித்தவனானாலும் சரி யாரை சுத்தி செய்யாது இந்த நதி அந்த அளவுக்கு பழத்தை கொடுக்கக்கூடியதான நதியிலே நான் இந்த ஸ்நானத்தை பண்ணுறேன் மகர ராசியிலே சூரியன் இருக்கிற பொழுது வரக்கூடியதான இந்த மக மாசத்திலே நான் இந்த ஸ்நானத்தை பண்ணுறேன் கோவிந்தன் அச்சுதன் கிருஷ்ணன் நாராயணன் அப்படி இந்த பகவானுடைய அனுகிரகமானது எனக்கு இந்த நான் செய்யக்கூடியதான இந்த ஸ்நானத்தினால் கிடைக்கணும் இந்த காலவேடையில் இந்த புண்ணியமான நதியில் நான் இந்த மாக ஸ்நானத்தை பண்ணுறேன் இதனால் ஹே கிருஷ்ணா நீ என்னை உத்தாரணம் செய்யணும் துக்கத்திலிருந்து என்னை உத்தாரணம் பண்ணணும் என்னை தூக்கிவிடணும் துக்கமானது போகணும் தாரித்யம் போகணும் அனைத்து வியாதிகளும் போகணும் இவ்வளோ அனைத்தையும் நான் மனதில் வச்சுக்கொண்டும் இந்த ஸ்நானத்தை நான் பண்ணுறேன் கிருஷ்ணா நீதான் எனக்கு அனுகிரகம் செய்யணும் அனைத்து பாபங்களையும் எனக்கு போக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இதை மனசில் வச்சுண்டு இந்த ஸ்நானத்தை செய்யணும் ஸ்நானம் செய்த பிறகு உடம்பை தொடச்சுக்கிறதுக்கு முன்னாடி அர்க்யம் விடணும் தபஸ்யர்கோதய நதியாம் ஸ்நாத் அஹம் விதிபூர்வகம் மாதவாய ததாமீதம் அர்க்யம் தர்மார்த்த சித்திதம் மாதவாஜ நம இதர்கம் அப்படின்னு முதலர்கம் சவித்ரே பிரசவித்திரே ச பரன்தாம்ப நமோஸ்தேசரிஷ்டம் பஹசிரதா சவித்திரே நம இதமீன் இரண்டாவது அகாயமுனோமே எத்துப் சரஸ்வதி தைலோக்கியவந்தீ திரிவேணியம் திரிவே நம இது அப்டீன் மூன்றாவது அர்கியம் அப்படி மூன்று அர்க்யத்தை விட்டுட்டு சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்யணும் திவாகர ஜெகநாத பிரபாகர நமோஸ்துதே பரிபூர்ணம் குருஷ்வேதம் மாகஸ்தனானம் மயாக்கிருத்தம் அப்படின்னு சூரியனை பார்த்து பிரார்த்திக்கணும் இந்த அர்க்ய ஸ்லோகங்களுடைய தாற்பயம் என்னென்னா முதல் அர்கியம் மாதவனுக்கு அர்க்யம் விடுறோம் இந்த மாசத்தில் இந்த புண்ணிய நதியிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் விதிவத்தாக எப்படி விதிமுறை சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் நான் இங்கு குளிச்சிருக்கேன் கை நிறைய ஜலம் எடுத்துட்டு மாதவனான உன்னை நோக்கி இந்த தீர்த்தத்தை நான் கொடுக்கிறேன் நான் பிரார்த்திக்கக்கூடியதான அனைத்தையும் நீ அனுகிரகம் செய்யணும் மாதவா அப்படின்னு முதல் அர்கியம் இரண்டாவது அர்க்யம் சவித் சவிதான்னு சொல்லக்கூடியதான சூரியனுக்கு சூரியன் எப்படிப்பட்டவர்னா இந்த தேசத்தில் அனைத்து வஸ்துக்களும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் சூரியன் சூரியனுடைய கிரணம் விழுந்ததினாலே தான் பூமி உயிரோடு இருக்குது ஜலம் கெட்டுப்போகாமல் இருக்குது காற்று கெட்டுப்போகாமல் இருக்குது ஆகாஷம் கெட்டு போகாமல் இருக்குது அக்னியும் கெட்டுப்போகாமல் இருக்குது இப்படி பஞ்சபூதங்களும் கெட்டுப்போகாமல் இருப்பதின் மூலமாக இந்த தேசத்தை உயிரோடு இருப்பதற்கு காரணமான சூரியனான உன்னை உத்தேசித்து இந்த இரண்டாவது அர்க்கியத்தை நான் விடுகிறேன் எனக்கு மனதில் உள்ள அனைத்து காமனைகளும் நிறைவேறணும் அப்படின்னு இரண்டாவது அர்க்கியம் மூன்றாவது அர்க்கம் திரிவேணி என்கிற தேவதையை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஐக்கியம் அந்த திரிவேணி தேவதா எங்கே இருக்கான்னா மூன்று நதிகள் எங்கெங்கெல்லாம் சங்கமிக்கிறதோ அங்கே மறைந்து இருக்கக்கூடியவள் திரிவேணி முக்கியமாக கெங்கையும் யமுனையும் சேரக்கூடியதான இடத்துல மறைமுகமாக சரஸ்வதி என்கிற நதி இருக்கு அதுபோல் இரண்டு நதிகள் சேரக்கூடியதான இடங்களில் மறைமுகமாக சரஸ்வதி என்கிற நதி இணைகிறது அந்த இடத்திலே இருக்கக்கூடியவள் திரிவேணி என்கிற தேவத இந்த திரிவேணி என்கிற தேவதையை ஆராதிப்பவர்கள் அனைவருமே அப்படி அனைவராலும் ஆராதிக்கக்கூடியதான திரிவேணி தேவதையை உத்தேசித்து இந்த மூன்றாவது அர்க்கியத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த அர்க்கியத்தை கொடுக்கணும் காரணம் அனைத்து நதிகளும் ஒன்றாக சேருகிறது அப்படிங்கிறதுனாலே மூன்று நதிகள் சேர்ந்தாலே திரிவேணி என்கிற தேவத்தை வரான்னா அனைத்து நதிகளும் சேர்ந்துருக்கு அந்த புண்ணிய நதியில் அப்படின்னா கட்டாயம் திரிவேணி என்கிற தேவதை அங்கே இருக்கா சாநித்தியமாக அப்படிங்கிறதுனால அந்த திரிவேணிக்கு அரியப்பதானம் அப்படி கொடுத்த பிறகு சூரியனை நோக்கி பிரார்த்திக்கணும் எனக்கு ஆரோக்கியமானது பூர்ணமாக கிடைக்கணும் இந்த உலகிற்கும் தேக ஆரோக்கியம் உலகமே ஆரோக்கியமாக அமையணும் அனைவரும் இந்த மாக மாசத்தில் என்ன காரியம் செய்தாலும் அனைத்து காரியங்களும் பரிபூர்ணமாக செய்யப்பட்டதாக ஆகணும் திவாகரா அப்படின்னு சூரியனை பார்த்து பிரார்த்திக்கிறது இப்படி இந்த பிரார்த்தனையை செய்து இந்த மாகஸ்நானத்தை முடிக்கணும் பிறகு நம்மால் முடிந்த அளவு தானம் செய்யும் என்ன தானமாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தானத்தை கட்டாயம் செய்யணும் அப்படி செய்து நாம் இந்த மாகஸ்நான பலனை பூர்ணமாக பெறணும் இதுபோல் அவ்வப்பொழுது நமக்கு புண்ணிய காலங்களை கொடுத்து அனுகிரகம் செய்கிற தேவதைகள் அதை நாம் பயன்படுத்திக்கணும் இதற்கேன்னு ஒரு பார்ப்போம்